ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் தீபாவளி பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தை வரிசையாக பார்த்துன்னு வரோம் இதற்கு தீபாவளின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா மாணவோ மங்களஸ்நாயி நைவலக்மியா வியுஜதத்தை தீபயிர் நீராஜனம் தத்ரா சைஷா தீபாவளி ஸ்மிருதா அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அதாவது கால வேளையில் சந்திரன் இருக்கிற பொழுதே அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடியே மங்களஸ்நானம் பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது தீபம் ஏற்றி பகவானுக்கு காட்டுறது தீபதானம் பண்ணுறது இந்த தீபங்களுடைய வரிசைகள் இவைகள்லாம் அன்னைக்கு அமையிறதுங்கிறதுனால தான் அதற்கு தீபாவளின்னு பேருன்னு புராணம் காண்பிக்கிறது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா சதுர்தீச்சாஸ்வயுஜய கிருஷ்ணா ஸ்வாத்ரிஷயுக்தாச்சிரபாத்தே ஸ்நானம் சமபியர்ச்சநரேஸ்து காரியம் சுகந்தைல விபிரயுதை அதாவது ஆஸ்வயுஜமாசம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி கூடின தினத்தில் காலவேளையில் பிராம முகூர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் சுகந்த தைலேனை அப்படி எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படி செய்யணும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தைலேலக்ஷ்மீர் ஜலே கங்கா தீபாவளியாச்சு பிராத்தம் தூய் குறியது யமலோகம் நபீ அன்றைய தினம் நரகச்சுர்சி தினத்தில் எண்ணையில் மகாலக்ஷ்மி வாசம் பண்ணுறா ஜலத்தில் எல்லா ஜலத்துலேயும் கங்கை வாசம் பண்ணுறா அன்றைய தினம் கிணத்து ஜலமாக இருந்தாலும் சரி போர் ஜலமாக இருந்தாலும் சரி எந்த ஜலமாக இருந்தாலும் அது கங்காஜலத்துக்கு சமமாக ஆயிட்றது ஆகையினாலே இந்த தீபாவளி அன்னைக்கு காலவேளையில் யார் மங்களஸ்நானம்னு சொல்லக்கூடியதான எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் அவர்கள் யமலோகம் நபஷ்ஷதி அவர்களுக்கு யமலோகம்ங்கிறதே பார்க்க மாட்டான் அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னா காலை வேளையில் பிராம முகூர்த்தத்துலேயே எழுந்துண்டு பல் தேய்ச்சிட்டு விபூத்தி இட்டுண்டு பெரியவர்கள் எண்ணெய் வச்சு வ வச்சு விடுவாள் சிரசில் அதற்கு பிறகு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு அபாமார்க்க மதோ தும்பீம் பிராமயேத்து சீர்ஷகோபரி அபாமார்கத்திரி நரகசிய க்ஷயாயவை அபாமார்கம்னு ஒரு சமித் ஒரு குச்சி அதாவது நாயுருவின்னு பேர் அதை கையில் வச்சுக்கணும் ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்று வச்சுட்டு எட இடமும் வட வடமுமாக சுத்தணும் தலையில் அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது என்னென்னா சீதா சீதாலோஷ்ட சமாயுக்த சகண்டக தலாவித ஹரபாப மபா மார்க்க பிராமியமான புனப் புனா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி சில சில இடமும் போட்டுட்டு நிறுத்தி மூலையில் போடணும் அதாவது தென்மேற்கு பக்கம் அதை சுத்தினதை போட்டுட்டு பிறகு ஸ்நானம் பண்ணணும் அந்த ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் பண்ணிவிட்டு ஸ்நானாங்க தர்ப்பணம் கிருவா யமம் சந்தர்ப்பேத் ததா ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணிட்டு யமனுக்கு தர்ப்பணம் பண்ணணும் யமனுக்கு பதினான்கு நாமக்கல் இருக்குது யமாய தர்மராஜாய மிருத்யவேச்ச அந்தகாய ச வயஸ்வ காலாத்தவுதுபரா நீ பரமே மூக்கோதராய்சி சித்திர்தய தே நம இந்த பதின்குமாக்கலையும் சேர்த்து தர்ணம் வரணும் யமம் தர் தர்மராஜா நம தர்மராஜம் தர் மய மருத்துப்ப அந்த ஜன அந்த தப்பா வைவஸ்வந்த ஜன வயஸ்வந்த கால கலம் தர் ஜனூத்தப்பவுதுபராஜனம் தப்பாமி தன்தி நிலம் தர்ப்பரி நம பரமி தர் வோராஜன வோோதரம் தப்பாமி சித்ரா ஜனமஹா சித்திரம் தர்ப்பாமி சித்திரகுப்தா ஜனமஹா சித்திரகுப்தன் தர்ப்பஜாமி அப்படின்னு அந்த பதினான்கு நாமாக்களையும் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும் இது எல்லோருக்குமே உண்டு பிரம்மச்சாரி கிரகஸ்தர்கள் எல்லோருக்கும் உண்டு அதே போல் தகப்பனார் இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் இதை பண்ணணும் ஜீவத் பிதாபி குர்வீதா தாயார் தகப்பனார் இருக்கிறவரும் இந்த தர்ப்பணத்தை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா இது பிதர்ப்பணம் மாதிரி கிடையாது இது தேவதர்ப்பணம் மாதிரியும் பிதிருதர்ப்பணம் மாதிரியும் கலந்து வருதுன்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது தேவத்வஞ்ச பித்ருவஞ்சா யம சாஸ்தித்விருபதா தேவராகவும் இருக்கார் பித்ருக்களாகவும் இருக்கார் யமன் அப்படிங்கிறதுனால எல்லோரும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி பண்ணணும் தத்தச்ச தர்பண்காரியம் தர்மராஜஸ் நாமபி அமாவச்சுர்சியோ பிரதோஷே தீபதான யமாந்தேபிய முச்சத்தை அப்படின்னு இதெல்லாம் யார் செய்கிறாலோ இந்த ஸ்நானம் இந்த யமத்பணம் இவைகள்லாம் யார் பண்ணுறாலோ அவர்களுக்கு யமனுடைய தரிசனமே கிடைக்காது யமனை பார்த்தா தானே கஷ்டம் எமனையே பார்க்க மாட்டா அவர்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது இவைகள்லாம் பண்ணணும் அன்றைய தினம் கால வேளையிலேயே பண்ணணும் அதற்கப்புறம் காஃபியோ டீயோ சாப்பிடணும் ஸ்நானம் பண்ணின உடனே யமதர்ப்பணம் பண்ணிவிட்டோ அதற்கப்பறம் தீபாவளி மருந்துன்னு லேக்கியம் கொடுப்பா அதை சாப்பிடணும் அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதற்கப்பறம் ஏதாவது சாப்பிடணும் இதுதான் அன்றைய கால வேளையில் செய்ய வேண்டியதான அனுஷ்டானங்கள் இதை பண்ணின பிறகு சந்திரமௌளீஸ்வர பூஜை பஞ்சாயத்தன பூஜைகளை பண்ணணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அப்படி இவைகள்லாம் விடாமல் செய்யணும் அதில் முக்கியமாக உல்கா தானம்னு பண்ணணும் உல்கா தானம்னால் இந்த மேலே வெளிச்சத்தோடு போகக்கூடிய பட்டாசுகளை வாங்கி தானம் வெடிக்கணும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தான் உல்கா தானம்னு பேர் நிறையா பேருக்கு வாங்கி கொடுத்து அவர்கள் வெடிக்கிறத பார்க்கணும் அந்த வெளிச்சம் மேலே போக போக நம்முடைய பித்தர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது அது இந்த வெளிச்சம் கொடுக்கற பட்டாசுகளை வெடிக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது ஆனால் அந்த வெடி சத்தம் கேட்குற மாதிரி பட்டாசுகள் வந்துடுத்து இப்போது ஆனால் வெடி சத்தம் அங்கே முக்கியமில்லை வெளிச்சம் நிறையா வரணும் அதனால் வெடி சத்தம் இல்லாமல் வெளிச்சத்தை நிறையா கொடுக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிக்கிறது சுவாமி சன்னிதியில் வச்சுட்டும் அதற்கப்புறம் வாசலில் கொண்டு போய் வைக்கிறதுன்னு வைகள் நமக்கு தர்மசாஸ்திரமே நமக்கு வகுத்து கொடுத்த விஷயம்தான் இது இதை இந்த முறையில் பண்ணிட்டோம் அன்றைய தினம் சாயங்காலத்தில் பிரதோஷ காலத்தில் அதே போல் தீபம் ஏற்றி வைக்கணும் தீபம் ஏற்றி வச்சு தீபதானம் பண்ணுறது அதை பண்ணுறது அஷ்ட ஈஸ்வரியத்தையும் நமக்கு கொடுக்கும் அத்தனை மங்களங்களும் ஆற்றில் ஏற்படும் கஷ்டமே வராது கஷ்டங்கிற வார்த்தையே அந்த ஆற்றில் வராது ஸ்திரீகளுக்கெல்லாம் மன நிம்மதியை கொடுக்கும்னு இந்த தீபாவளியினுடைய முக்கியத்துவம் நிறைய சொல்லப்படுறது தர்மசாஸ்திரத்தில் புராணங்களில் அப்படின்னு தீபாவளிகளுடைய பெருமைகளை சொல்லிட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களை அத்தனை பேருக்கும் செல்லிண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்